நமது பூரணத்தையே நோக்காய் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்புக்கு வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு நிருபம் மூன்றாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் என் சகோதரரே அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களின் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக நாம் எல்லாரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண மனிதனும் தன் உடல் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான் பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் வடிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு உடலையும் திருப்பி நடத்துகிறோம் கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பிரேவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படும் அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள் சிரிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்து விடுகிறது நாவும் நெருப்புத்தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய உறுப்புகளில் நாவானது முழு உடலையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது சகலவிதமான மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்படும் அடக்கப்பட்டதும் உண்டு நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலேயே சபிக்கிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகின்றன என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது ஒரே ஊற்றுக்கண்ணில் தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என் சகோதரரே அத்திமரம் ஒலிவப் பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா அப்படியே ஓட்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீரை கொடுக்க மாட்டாது உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோடு தன் செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கட்டும் இந்த நாளிலே நம்முடைய மனப்பாட வசனம் யாக்கோபு முதலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தன் நாவை அடக்காமல் இருந்தால் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் அவனது தேவ பக்தி வீண் இஃப் எனி ஒன் திங்ஸ் பட் டிஸ் ஓன் ஹார்ட் ரிலிஜியன் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பூரணம் பெர்ஃபெக்ஷன் நிறைவு வளர்ச்சி குரோத் இவையெல்லாம் முதிர்ச்சியைத்தான் குறிக்கும் மெச்சூரிட்டி பூரணத்துடன் அடையாளப்படுத்தப்பட்ட முக்கியமானது ஒரு குணம் நாவடக்கம் டங் கண்ட்ரோல் இதோ திருமறையின் கூற்று ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் நிறைவான மனிதனாயும் தன் உடல் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கூடியவனுமாய் இருக்கிறான் யாக்கோபு 3-2 நடைமுறை பரிசுத்த வாழ்வை விளக்கும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் யாக்கோபு நிறுவம் மிகவும் முக்கியமானது இந்த நிறுவத்தில் அதிகம் எழுதப்பட்டுள்ளது நாவடக்கம் இல்லையே தேவ பக்தி வீண் என்கிறார் யாக்கோபு மனிதர் பேசும் எல்லா வீணான வார்த்தைகளையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொடுக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் சொன்ன வார்த்தைகள் நம் பேச்சுக்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று உணர்த்துகின்றன அல்லவா இயேசுவை எடுத்துக்கொள்வோம் உண்மையையே பேசினார் மார்க் பதிமூன்று முப்பத்தி ரெண்டு அருள்மொழியிலேயே பேசினார் லூக்கா நான்கு இருபத்தி குற்றமற்ற வார்த்தைகளையே பேசினார் லூக்கா இருபது இருபத்தி ஆறு இயேசுவின் இந்த பண்பை விளக்கும் பொழுது பேர எப்படி எழுதினார் தெரியுமா முதலாம் நிறுவம் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அவரது வாயில் வஞ்சனை அதாவது தீங்கு அல்லது தீமை காணப்படவே இல்லை வளர்ச்சி தராத பேச்சையெல்லாம் தவிர்த்து சரியான வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும் என்று ஏறத்தாழ புதியற்பாட்டில் உள்ள திருக்கடிதங்கள் அத்தனையுமே வலியுறுத்துகின்றன நாவை அடக்குவது அதைத்தான் நாம் இப்பொழுது நாம் வாசித்தோம் அந்த எட்டாவது வசனம் எட்டிலே நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது மனிதனால் அது முடியாது அதை தூயாவியானவர் ஆட்கொள்ள வேண்டும் நாவின் பாவங்களை அறிக்கையிட்டு பலிபீடத்தில் நாம் நம்முடைய நாவை அர்ப்பணித்தால் உன்னதத்தின் அக்கினி நம்மை தூய்மைப்படுத்தி ஊழியத்திற்கு நம்மை பணித்து அனுப்போம் அதுதான் ஏசாயின் அனுபவம் ஆண்டவரை கண்டவுடனே ஆண்டவரே நான் அசுத்த உதவிகள் மனிதன் என்று சொன்னான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை விரும்பினதால் உடனே பல்விடத்திலிருந்து ஒரு அக்கினைத்தாளல் வந்து அவன் நாவை தொட்டு உன்னுடைய நாவு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய காரியங்கள் அத்தனையும் சுத்தமானது இப்பொழுது நீ ஊழியம் செய்ய புறப்பட்டு போ என்று சொன்னார் அதே அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் இண்டியமையாத தேவை அப்படியே ஆதி சீடர் மீது பரசுத்த ஆவியானவர் இறங்கிய போது அவர் பிரதானமாக அவர்களுடைய நாவுகளை தொட்டார் இதன் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்க தவறக்கூடாது உடலின் பாகங்களில் சாத்தானுக்கு நாவை போன்று பயனுள்ளது வேறு ஒன்றும் இல்லை என்றார் ஒரு பழம் பரசுத்தின்சோனின் நாட்களில் கொல்லுவதற்காகவே கழுதையின் தாடை எலும்பு பயன்படுத்தப்பட்டது இன்றும் அப்படியே ஆர் அங்குலம் கூட இல்லாத நாவு எத்தனை ஆரடி மனிதர்களை சாய்த்து விட்டது பாருங்கள் குத்துகள் போல் சிலர் பேசுகிறார்கள் நாவால் நாம் பெருமை பேசக்கூடாது புறங்கூறுதல் செய்யக்கூடாது கோல் சொல்லக்கூடாது கேலி பகடி செய்யக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது கடிஞ்சொல்லை விட்டுவிட வேண்டும் போய் பேசக்கூடாது இவைகளுக்கெல்லாம் நம்முடைய நாவை நாம் விலக்கி காக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு வீரர்களும் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வீரர்களும் பாதுகாத்தாலும் கூட அதையெல்லாம் மிஞ்சி இந்த சிவந்த நாக்க திடீர் என்று சொல்லி அது வெளியே வந்து விடுகிறது அதை அடக்குவது அவ்வளவு கடினம் எனவே திருவள்ளுவர் சொன்னார் இனிய உளவாக இன்னாத கூரல் கனீருப்ப காய் கவர்ந்தற்று ஆனால் ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களை நெடுகவே சிரத்தை எடுக்காமல் வெறுமனே ஜெபித்து ஆண்டவரே என்னுடைய நாவின் மேல் எனக்கு வெற்றி தாரும் ஆமேன் என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது நாம் சிரத்தை எடுத்து மிகவும் கவனமாக எப்பொழுதும் அந்த உணர்வோடு இருந்து நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் நாவை அடக்குவது சாத்தியமில்லை நாவை அடக்காவிட்டால் கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சியும் சாத்தியமில்லை நாவை அடக்காவிட்டால் நாம் ஒருபோதும் பூரணர் ஆகவே முடியாது மற்ற நூற்றி ஓரு காரியங்கள் செய்தாலும் நாவை அடக்காவிட்டால் அந்த மனிதனுடைய கிறிஸ்தவம் அந்த மனிதனுடைய ஆன்மீகம் அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் வீண் என்று நான் அல்ல வேத வார்த்தைகளிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அமைதி பொன்னானது நாம் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள மிகவும் தாமதித்து விட்டோம் இனியாவது நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாயிருப்போம் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தனது நாவை அடக்காமல் இருந்தான் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் அவனுடைய தேவபக்தி வேண் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உக்க நன்றி சொல்கிறோம் எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மற்ற பாவங்களை வெறுக்கிற அளவிற்கு இந்த நாவின் பாவங்களை நாங்கள் வெறுப்பதில்லை கண்டும் காணாமலும் அது பலவீனம் என்று சொல்லி நாங்கள் சாக்குப்போக்கு சொல்லிவிடுகிறோம் இந்த நாளிலே எங்களுடைய நாவுகளை உங்களுடைய பலிபீடத்திலேயே நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் பரலோகத்து நக்கலியினால் எங்களுடைய நாவுகளின் சுட்டெரிப்பீராக நவநாவுகளில் சாதாரணமாக பேசி விடுகிறோம் அந்நிய பாஷைகளில் எளிதாக பேசி விடுகிறோம் ஆனால் நாவடக்கம் இல்லையே ஆண்டவரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்க போர்மையில் இருந்து வெளியே கொண்டு வெற்றி தாரும் நீர் எங்களுக்கு உதவும் பொழுது உண்மோடு கூட நாங்கள் ஒத்துழைத்து எடுக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவை போலவே அமைதியாக வேண்டிய வேலைகளில் அமைதியாகவே இருந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் துடுது என்று சொல்லி பேசாமல் இருக்க கர்த்தாவே பேசுவதை விட அமைதியா இருக்கு, கோவப்படுகிறதை விட பேசுகிறதை விட கேட்பதில் இருக்கு, நீர் எங்களுக்கு கற்றுத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்